அத்தியாயம் பதினாறு பிரார்த்தனை பாடம் இருநூற்றி ஐம்பது பிரார்த்தனையின் சிறப்பு அல்லாஹ் கூறுகின்றான் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என உங்கள் இறைவன் கூறுகிறான் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பணிவாகவும் இதுவாகவும் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறுவோரை விரும்ப மாட்டான் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அடியார்கள் என்னை நான் நெருங்கி உள்ளேன் என்னிடம் பிரார்த்தித்தால் பிரார்த்தனை செய்பவரின் துவாவை நான் ஏற்கிறேன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் துன்பத்திற்கு ஆளானவன் ஒருவனை அழைக்கும் போது அவனுக்கு பதில் கூறி தீமையை நீக்குபவன் யார் இருபத்தி அத்தியாயம் அறுபத்தி இரண்டாவது வசனம்